நிலைமையாய் அறிந்த ஜீவன் சுத்திய பாவமற்றோன் சோழரு விகாரம் விட்டோன் மெத்தியா துயரமற்றோன் மிகவும் ஆனந்தம் பெற்றோன் எத்தினும் பயமிறந்தோன் ஏகமா பதமடைந்தோன் இதே சொல்லாமல் இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பாட்டு இதுவரைக்கும் பஞ்சகோச விசாரம் செய்யப்பட்டது ஐந்து கோஷங்களை பற்றியும் தனித்தனியாக சொல்லி வந்தார் அதன் பிறகு ஒட்டுமொத்தமாக சொன்னார் ஒட்டுமொத்தமாக சொன்ன பிறகு அந்த பஞ்ச கோஷங்களை விசாரணை செய்து நீக்கின பிறகு சூன்யம்தான் எஞ்சிருக்கிறது என்று சிஷ்யன் சொல்ல இந்த சூன்யத்தையும் கண்டுபிடிப்பவன் யார் அது யார்கள் நான் அது நீ அந்த ஆத்மா எந்த பொருளை எது அறியாதோ எல்லா போலும் எது அறியுமோ அது ஆத்மா அப்போது இருக்கிறாய் மாயை மாயா காரியங்கள பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டதையும் அத்தகைய ஆத்மாவை தெரிந்து கொண்டவன் எப்படி இருக்கிறான் அவனுக்கு என்ன லாபம் என்பதை பற்றி இந்த பாட சொல்றார் நித்தமும் தன்னான்மாவை நிலைமையாய் அறிந்த ஜீவன் நாள்தோறும் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அதிஷ்டானத்தை தரானாகவே பாசமானாதிகாரி மூலமாக தானாகவே என ஜீவனுக்கு என்ன லாபம் நித்தமும் இருக்கணும் இன்னைக்கு படிச்சுட்டு போனால் நாளே தான் படிக்க வர்றோம் அதுக்குள்ள விவரம் தானே பண்ணுறோம் ஆனால் மறந்து போச்சு மறந்து போகும் இருந்தாலும் சம்ஸ்காரம் இருக்கணும் செல்லப்படுது அதாவது ஜீவன் நான் பரமசுரவன் அதாவது சச்சித்தானம் நித்தியம் போடணும் என்ற பாவனை ஜனமாக இருந்து சமாதி கூடி வெளிவரும்போது சம்ஸ்காரம் ஆயிடுது சம்ஸ்கார ஜன்னி ஞானம் சிறு ஞானம்னு வரும் அது வருது நமக்கு நம்முடைய பேர் வந்து நாம் எப்போ நினச்சிக்கிட்டே இருக்கிறதில்லை நான் ஜம்பு நான் ஜம்புன்னு நினைக்கிறதே இல்லை இருந்தாலும் யாராவது கூப்பிட்டாலும் நாம் திரும்பி பார்க்குறோம் ஏன் பார்க்குறோன்னா சம்ஸ்காரம் உடனே வரும் அதுதான் சம்ஸ்கார ஜன்னியான சிமிருஞியான அப்போ வரும்போது அவ ஒன்றும் இல்லைப்பா இவர் கூப்பிட்டான்னு சரி அப்படின்னா கூப்பிடுவோம் அப்போல நம்முடைய உண்மை சுரூபத்தை அறிந்து இருக்குமே ஆனால் சம்ஸ்காரமாக இருக்கும் அது எப்படி வெளிப்படும் ஏதாவது அதான் சொல்கிறார் சுத்தியாக பாவமற்றோ நாம் நினைக்கிறோம் என்ன பாவம் செஞ்சோனோ துக்கப்படுறனே உடம்பு ஆரோக்கியம் இல்லை சில பேருக்கு சில பேர்களுக்கு ஆரோக்கியம் இருக்குது பண வசதி இல்லை சில பேர் பண வசதி இருக்குது குடும்பத்தில் ஒத்துமை இல்லை அதுவும் இருக்குது சில பேருக்கு இப்போ பிள்ளைகள் ஒத்துமை இல்லை அதுவும் இருக்குது சில பேர்களுக்கு அக்கம் இப்படி பல்வேறு சொன்பங்கள் இருக்குங்க அப்போது என்ன இதெல்லாம் பாவத்தின் பையனு ஒத்துக்கிறோம் ஏன்னா நாச்சிக்கலாம் ஒத்துக்கிறேன்னாலும் கூட ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கிறாங்க ஏ பாவத்தின் பையன் இப்போ பார்த்தின் பயனின்னு வரும்போது என்ன நினைக்கணும் நான் சச்சிதானந்த பரமம் நான் பாவமற்றவன் நான் அனகன் பாவமற்றவன் அனகன்னா பாவமற்றவன் அர்த்தம் இடத்துல பாவகர்மம் கிடையாது எதில் உண்டு பாவகர்மம் பிரார்த்தத்தில் எழுதி பாவகர்மம் ஆத்மாவில் எது பாவகர்ணம் அதனால் வந்த துன்பங்கள் ஆத்மாவுக்கா அந்த காரணத்துக்கு அந்த காரணம் அவிச்சார திசையில் அதுக்கு விசார திசை பண்ணுறதுனால அதற்கும் இல்லை பட் எதுக்கு வந்தது அவிசார திசை உள்ள மந்த கணக்கு வந்தது பாவம் எதாவது துக்கம் அந்த பாவம் இந்த பாவனை உடனே வரணும் இல்லைன்னா கொஞ்சம் நாள் கழிச்சி வந்தாலும் சரி சம்ஸ்காரம் இருக்குன்னு அர்த்தம் ஞானிக்கு உடனே வந்துடும் ஓ நான் பாவமற்றவன் இந்த பாவம் தின் பயனாக இருக்கின்ற துக்கம் இருக்கே இது என்னுடையதல்ல இது அந்த கணத்துடையது இப்போ ஆர்த்தத்தில் வர்றது அதை அறிமானித்த ஜீவன் போயிட்டான் இப்போ இல்லவன் இப்போ நான் தான் இருக்கேன் ஆக நான் சற்று ஆனந்தபடிவன் என்று வரணும் இதுதான் பயன் சுத்திய நம்மை சுற்றி இருக்கிற பாவம் இல்லாத இல்லை பாவம் அட்டோன் சுழல் அருள் விட்டோன் சைரம் எந்த சைரம் எடுத்தாலும் கூட மணி சைரம் எதிர்த்தாலும் அறுபது காரம் உண்டு சட்பா விகாரம் சொல்லுரி ஆறு அலைகள் பிறந்து வளர்தல் வளர்ந்து தேய்தல் வளர்ந்து ஐலொண்டராதல் தேய்தல் மரணம் அடைதல் என்று சொல்லக்கூடிய ஆறு ஒருங்கரு நோடு வாழ்தல் பாருத்தல் கூரை இதல் பொறுத்திருப்போ ரெண்டாவது ஜீவன் வச்சினோம் அப்படி பொறுத்திருப்பாங்க இது வந்து ச ஆறு விகாரங்கள் சரித்தி கொள்ளும் ஆத்மா கிடையாது இந்த நிச்சயம் ஞான நிச்சயம்னு போயிரு இது எவ்வளோ திடமாக இருக்கோ அவ்வளோ திடஞானி கொஞ்சம் மறந்தால் அதில ஞானி ஏதோ ஓரளவுக்கு நெல் போல தான் பரவஞானி அதே மறந்து போகுது சம்ஸ்காரம் பலம் இல்லை அதனால் சுழல் அரு அருவிகாரம் ஆறுன்னு ஆறுன்னு அர்த்தம் அருவிகாரம் பெற்றோன் மெத்திய துயரம் மற்றோன் பொருந்திய துக்கம் கிடையாது பாவத்தின் பயனாக கிடையாது இந்த விசாரம் பண்ணனாலே துக்கி விடுபடுகிறார்கள் மிகவும் ஆனந்தம் பெற்றோம் துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்தி தத்துவ ஞானத்தினால் ரெண்டு லாபம் ஒன்று போது ஒன்று வரும் துக்கம் போய் சுகம் குறைக்கும் இது தத்துவத்தின் லாபம் மற்ற விவகாரங்கள் எல்லாம் ஒன்று வரும் அவ்வளோதான் ஒன்று என்ன சுகம் வரும் அவ்வளோதான் துக்கம் போகாது என்ன துக்கம் அடுக்க வந்து அடுத்தது உலக வாரங்களில் எந்த வாரம் பண்ணாலும் கூட அந்த நேரத்துக்கு சுகம் இருக்கும்போது அதுக்கு பிறகு துக்கம்தான் என்ன பார்ப்போம் ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படி பாரி பக்கமாக போயிட்டு வரலாம் போய் அப்படி ஆற்று வாரம் கடற்கரை அல்லது ஆற்றுக்கரை எங்கேயோ போயிட்டு வரலாம் கொஞ்சமாக உட்காந்துருந்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க அப்போ நிம்மதியாக இருக்குது நீ வீட்டுக்கு போனால் ஒரே தொல்லை தான் என்ன பண்ணுறது என்று இந்த தினசாக தான் இருக்கு அது உடனே வந்துருக்கும் ஆகவே இங்கே அப்படி இல்லை நீ வீட்டில் இருந்தாலும் சரி காட்டில் இருந்தாலும் சரி சுகம்தான் துக்க நிவர்த்தி சுகப்பிராப்தி அதுவும் சர்வதுக்கிவர்த்தி பரமானந்த பிராப்தி இதான் லாபம் அத்தகைய மிகவும் ஆனந்தம் என்ன பேரானந்தம் பேரும் பெற்றோர் எத்தினும் பயம் இருந்தோன்னு எதுவும் பயம் கிடையாது பாருங்க பயம் ஆசை ரெண்டுமே ஜோதிடத்தில் தான் அது இது கிடையவே கிடையாது எதனால் கிடையாது அதை சொல்லி பார்ப்போம் வித்தியாச நிச்சயம் வரணும் லட்சியானந்தோட ரெண்டு வரணும் அப்போ தான் அதுதான் முழு தான் பயமாக போகும் இத்தியாதிகள் எப்படி எதாவது இதுதான் காணல் ஜலம் கிழிஞ்சல் வெள்ளி படுதில் பாம்பு இதெல்லாம் அத்தியாவசியமான தோற்றுது அது விசாரம் பண்ண பிறகு அத்தியாவசியம் நீங்க போகுது நீங்கின பிறகு அதை வந்து பயமாக போகுது போய்ட்ட பிறகு பாம்புன்னு சத்தம் போடுறோம் அப்படி என்னையா பாம்பு காணும் ஒன்றுக்கா பேட்டி அரிச்சு போடுறா அப்படின்னா பாம்புக்காக பழுதாக இருக்கு அப்போ மீண்டும் அந்த லை அடியே லைட் நிறுத்துகிறோம் பாம்பு தெரியுது அப்புறம் மீண்டும் அடிக்கிறோம் பாம்பு காணும் என்ன ஐயா அது வருது போகுது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்னால் அப்புறம் அடுத்தவங்க விசாரிச்சா அது அப்படி தேங்காய் தெரியும் அது ஒரு உண்மையில் பாம்பு கிடையாது பாம்பு லைட் அடித்தாக்கா ஓடி போகிறது இல்லாது பாம்பே இல்லை இருந்தாலும் ஓடி போகிறது பழுதையே பாம்பாக தோற்று அப்படி ஒரு அதுக்கு இருக்குது அந்த மந்தான் அந்த காலத்துக்குன்னு சொன்னார் இப்போ மீண்டும் விளக்கு நிறுத்தினாலும் கூட பாவம் தோற்றினாலும் பயம் இல்லை போய் தோற்றம் எங்கேனால அப்புறம் கால ஜலம் ஜலமுன்னு கண்டு குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு போனது உண்டு அது இல்லையேன்னு நிச்சயம் பண்ண பிறகு அப்போது தண்ணி தோட்டுது இருந்தாலும் ஆசை போயிடுது இது பகல் நலம் தான் எதனால் ஆசை போகுது இல்லையா நிச்சயம்தாங்க மித்தியாச நிச்சயம்தான் அப்போ அதில் பிரியம் கிடையாது அழைச்சல் இல்லை அதில் போனால் குளிக்கலாம் குளிக்கலாம் ஆசை போயிடுது இப்போ குடிக்கலாம் குளிக்கிறது எது உண்மையான தண்ணியில் குடிச்சுக்கலாம் அப்போ அந்த ஆசை போயிடுது அது அத்தியாசமானு பேர் அது சோபாதி பிராந்தி இது நிரூபாதி பிராந்தின்னு பேர் போயிடுச்சு இப்போ ரெண்டு உதாரணம் இதுதான் பயம் என்கிற பழுதில் பாம்புங்கிற பயமும் கணல் ஜனம் என்று சொல்லக்கூடிய ஆசையே ரெண்டு நீங்கிறது ரெண்டையும் மித்திய நிச்சயம் காரணம் தோற்றம் உண்டு இருந்தாலும் ஆசை கிடையாது அங்கே கண்ணுக்கு ஜலம்தான் கருத்துக்குத்தான் காணல் ஆனாலும் ஆசை கிடையாது அதே போல் தான் இந்த பிரபஞ்சம் கண்ணுக்கு நாம் ரொம்ப பிரபஞ்சம் நானும் பெண்ணு மற்றெல்லாம் இருக்காங்க குடும்ப வாழ்க்கை சரீர வசதிகள் வாய்ப்புகள் நஷ்டங்கள் லாபங்கள் அத்தனை தோல்வினாலும் கூட வித்தியாக ஒன்று நிச்சயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஒன்றும் ஆழ்ந்து விஷாரணும் பண்ணும்போது தான் தெரியும் சொப்புனம் கண்டோம் சொப்புனே ஜாகிரதை வந்த பிறகு அந்த ஒருத்தக்கிட்ட சொல்கிறேன் நான் ஒரு ராஜாவாக இருந்தேன் எனக்கு போக மாறுவர் போக அனு வைச்சேன் தர்பார் பண்ணேன் எல்லாம் செஞ்சேன்ப்பா கடைசியில் எதிரி ராஜா வந்தால் சண்டை போட்டான் நான் சேர்த்தியாக போயிட்டேன் முடிச்சுக்கிட்டேண்ணா அப்போ சொல்கிறேன் அம்மா இது வரைக்கும் செத்து போனேன்னு சொல்கிறியே அப்படி இங்க போது உரிவடு இருக்கிறியே ஏன் செத்து போனேன்னு சொல்கிறேன் உரிவடு இருக்கிறியே அல்ல சொப்பனத்தில் சேர்த்தேன் ஏன் அப்போ இல்லையா இப்போ சொப்பனை சேர்த்தது வாஸ்தவம் இல்லையா அது பொய் தானே என்கிறான் அப்போ அதுதான் பொய்யா அப்போ ராஜா அது அதுவும் போய் தான் அசகலமும் போய் இந்த சொல்லிக்கிட்டு வரும்போதே மித்தா திரைச்சு வந்துக்கிட்டே இருக்கும் செத்து பற்றி வராது அப்படி ஒரு பாவனை நமக்கு இருக்க தான் செய்யுது சொல்லும் போது நான் ராஜா இல்லாதான் அது பணத்தில் போய் ராஜாதான் நான் சாகு இல்லாதான் சேர்த்ததாக ஒரு பாவனை ஏற்பட்டது என்ற பாவனை இருந்துக்கிட்டே இருக்கும் இது உதாரணமாக வச்சுக்கணும் இதே போல தான் ஞானம் அடைந்தவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்போதும் விவகாரம் பண்ணும் போதும் மித்தியா திரும்பி கூடவே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அவர்களுக்கு அந்த விருப்பம் வர்றதே இல்லை காமர் வந்தாலும் கணத்திற்போ மனத்திற்பற்றார் தாமர் இடைத்தண்ணீர் புகழ் ஜகத்தோடும் கூடி வாழ்வார் பாமர் என காண்பிப்பார் பள்ளிதர் திறமை காட்டார் ஊமரமாவார் உள்ள தொகையை அவன் ஜீவன் முத்துகண்டார் எப்படி இருக்கும் உள்ளத்திலே ஆனந்தமாக இருக்கும் தாரம் பேவி என்று இருந்தாலும் நீடும் தாமரை ஏழை நிகராவார் என்றாவோ குடும்ப அங்க இருக்கலாம் ஆனால் தாமரை இலையில நீர் எப்படி இருக்கோ ஒட்டு ஒட்டாமே அப்படி போல் இருப்பார்கள் என்று சொல்லப்படுது இதுதான் ஜீவன் புத்தி இலை இதை தான் சொல்கிறார் இப்படி இப்போ கெட்டதுனாலே ஞானம் வந்துட்டு அர்த்தம் இல்லை இறந்து தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ பாடம் பிடிக்கிறதெல்லாம் பரவச்சந்தான் பரவ ஞானம்தான் ஒரு ஊருக்கு போகிறோம் போயிட்டு வந்தவங்க கிட்டே நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சுக்கிட்டதுன்னா ஊருக்கு போயிருந்தால் அர்த்தம் இல்லை காசிக்கு இப்போ எல்லாம் விபரம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒருத்தருக்கு போயிட்டு வந்தவர்கிட்ட இல்லை எழுதி குறிப்பெல்லாம் வச்சுக்கிட்டோம் போயிட்டு வந்தாச்சா கிடையாது விபரம் தெரிஞ்சுக்கிறோம் அதுபோல் சாசனத்தினால் ஒருமுகமாக கேட்டு இருக்கிறது என்ன பருவஜானம் இது நூலறிவுன்னு பேர் இது விவேகம் இது விவேகம்னு பேர் நித்தியானித்திய நித்தியானித்திய வஸ்து விவேகம் நித்தியம் இது அநித்தியம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் தெரிவினாலேயே ஞானம் செய்ய அர்த்தமில்லை ஆனால் இது யானைத்துக்கு வழி இந்த வழியை பின்பற்றி போக வேண்டும் என்பது அது அவர்களுக்கு பின்னாலே இருக்குது அவங்க செய்ய வேண்டிய முயற்சி காசி போகிற எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அன்றைக்கு போகிற கட்டாயம் ஒன்றும் இல்லை எப்பவும் போகலாம் போகாமல் இருக்கலாம் அதுபோல் விவரம்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட சாஸ்திரப்பிரகாரம் நாம் அந்த ஜென்மத்தி நிலைக்காக சமாஜபியாசம் பழகினா பழகினா இருக்கலாம் பழகினா நமக்கு லாபம் பழகினேனாலும் நமக்கு தான் நஷ்டம் காசி போனாலும் போக விட்டாலும் அதுவும் நஷ்டம் லாபம் வந்துடுறதில்லை ஆனால் இது பழகுனாக லாபமே தான் நஷ்டமே கிடையாது அதனால் எத்தனும் பயம் இருந்தோன் பயம் கிடையாது அதே மாதிரி ஆசையும் அர்த்தம் ஏகமாம் பயமடைந்தோன் அவன் நிலை எப்படி இருக்கு ஒன்று தான் ஏகம் ஏவாத்வெய்தம் ஒன்றே ரெண்டல்லார் இந்த நிச்சயம் வரும் என்று சொல்கிறார் ஆகவே மித்தியாச்ச நிச்சயம் வரவுனால் இது லாபம் இருக்கு நித்தமும் தன்னான்மாவே நிலைமையாய் அறிந்த ஜீவன் சுத்திய பாவமற்றோன் சுழல் அருவிகாரம் பெற்றோன் மெத்திய துயரம் அற்றோன் மிகவும் ஆனந்தம் பெற்றோன் எத்தினும் பயம் இறந்தோன் ஏகமாம் இந்த நிலை கிடைக்கும் என்று சொல்றார் நல்ல நாம்ச்சுவோக்கு நவிஞ்சவை ஞானம் அல்லது பவபந்தத்தை அகற்றி ஆனந்தமுத்தி செல்ல ஓர் நெறியும் இல்லை உண்மையாக அல்லல் தேர் ஆன்ம ஞானம் ஆதலால் அடைதிமைந்தான் திசை குரு சொல்றார் நல்ல நாம் உண்மையான மூச்சுக்கள் அர்த்தம் போல மூச்சுக்கள் இருக்காங்க தன்னையே விளம்பரம் பண்ணிக்குவாங்க ஆனால் உள்ளே ஆசாபாசை நிறைய இருக்கும் அது தீய மூச்சுக்கள் டம்பம் தர்ப்பம் அகங்காரம் உள்ள மூச்சுக்கள் அர்த்தம் அது சொல்லப்படாது பேர் சொல் நவீன்ற ஆன்ம ஞானம் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட ஆத்மா அனாத்மா பாகுபாடு தெரிஞ்சு இந்த திடஞானம் பெற்றவர்கள் அல்லாமல் அல்லது மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பகபந்தத்தை அகற்றி ஆனந்தமுத்தி செல்லவோ நெறியம் இல்லை சம்சார பந்தத்தில் இருந்து விடுபட்டு பேரானந்த செல்வதற்கு ஒரு வழியே கிடையாது எல்லோருக்கும் பேரானந்தத்தில் பிரியம் உண்டு அதுதான் ஆனாலும் போகிற வழி சொல்லும் போது இந்த வழியில் எப்படி எப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆனந்தம் வேணாம் ஒன்று வேணாம் போ சிட்டி போதும் ஒன்று நினச்சிக்கிறாங்க இதான் விஷயம் ஆசையோ பேராசை தான் ஒரு ஊருக்காவது கொஞ்சம் ஆசை சுகம் வந்தால் போகும் தீப்சடையுதா என்ன சிந்தனை பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் எங்களுக்கு சுகம் இருந்தால் போதும் மற்ற இருபத்தி மூணு மணி நேரம் துக்கப்படுறேன்னு யாராவது சொல்லுவானா ஒருத்தர் சரி இருபத்தி மணி நேரம் சுகம் ஒரு மணி நேரம் துக்காலே சொல்லுவானா அதுவும் சொல்ல மாட்டான் துக்கமே கூடாதங்கிறான் அவ்வளோதான் சாப்பிட்டுட்டே இருக்கான் ஒரு கால் அடக்கானால் எவ்வளோ கோவம் வருது இந்த சமையல் செய்கிற ஆளுங்களை பற்றி இவனுக்கு அதிகாரம் இருந்தால் சீருவான் இல்லைன்னா முணங்குவான் அவ்வளோதான் வேறதான் இருக்குது ஆகவே எவ்வளோ துக்கம் இருக்குது போயிட்டே இருக்கான் முள்ளு குத்திக்கிட்டுன்னா எவ்வளோ துக்கப்படுறான் ஒரு முள்ளு தானே கொத்தி குத்திட்டு போகணும்னு இருக்க வேண்டியது தானே அப்புறம் அது குத்தி உள்ள போடுச்சுன்னா அதை நோண்டி எடுக்கிறதுல ஒரு ஆச்சூரி போட்டுருக்குறோம் அதுக்கு வந்துடுச்சு என்னடா இது இப்படி வந்துருச்சு இருக்க அவளை போடுறான் சரி இருக்கட்டும் நேற்று வந்து நல்லா இருந்தோமே ஒரு நாள் கஷ்டப்பட்டு என்ன போச்சுன்னு இருக்கேன்னா துக்கம்தான் துக்கம் நிவர்த்தி உடனே வேணுமா இவனுக்கு நீண்ட காலம் இருக்கு வியாதி ஆச்சூரிக்கு போகிறான் ஒரு ஊசி போடுறாரு நல்லா ஆயிடுச்சுக்காரன் அப்புறமா மறுநாளுக்கு வந்துடுது என்னடா வந்துடுச்சு அப்படின்னு துக்கப்படுறான் துக்கம் கலப்பில்லாத ஆனந்ததை விரும்புகிறாங்க ஒவ்வொரு ஜீவர்களும் துக்கத்தை விரும்புவது மட்டும் இல்லை கொஞ்ச காலம் இருக்கட்டும்னு நினைக்கிறது கிடையவே கிடையாது சுகத்துக்கு இடையில வரட்டும்னு ஆசைப்படுறதே இல்லை சுகத்துக்கிடையே கொஞ்சம் வரட்டுமே அந்த இணப்பும் இல்லை மாறாக சுகமாக இருக்கணும் துக்கம் கலப்பில்லாத சுகமாக இருக்கணும் தீர்ப்பானால் போடட்டும் அது எப்படி இருக்கணும் உலகத்தில் உள்ள சொந்தலுக்கெல்லாம் பெருசாக இருக்கணும் கண்ணேன் இப்போ சாதாரணமாக ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துனான் ஏதோ ஒரு வாய் போதும் திருப்பி அடையிறோம் அப்புறம் அடுத்து வீட்டு பார்க்குறான் மாடி வீட்டில் இருக்கான் அவனுக்கு உள்ள சுகம் நமக்கு இல்லையேன்னு ஏ அது பெருசுகளை நினைக்கிறாங்க அப்போ பெருசாக ஆசைப்படுத்திருக்கு நான் பாட்டு வந்து சின்னதாக போச்சு அதான் ஒரு கதைகள் சொல்லுவாங்க ஒரு முதலாளி மாடி மேலே படு தூங்குற ஏவுகிட்ட சரியில்ல அவர் தூக்கமே வரல தூக்கம் மாதிரி ரெண்டு மூணு போட்டார் நாலு மணி செத்து போன படிமன் போடுறதில்லை அவர் பயம் இப்போ என்ன பண்ணுறாரு செத்து போயிட்டா அப்படியே வெளியில் வந்து ஜன்னல் ஜம்ம எட்டி பார்க்குறார் கதை மூலமாக அவர்கிட்ட வேலை பார்க்குறாங்க இன்னும் குழந்தைகள் தூங்குறான் கீழே அது சொல்கிறார் நமக்கு தூக்கம் வரல நம்மக்கிட்டே வேலை பார்க்குறேன் இன்னும் ஆனந்தமாக தூங்குகிறான் நமக்கு வரலையே அவ அப்போ தான் முடிச்சு பார்த்தான் அண்ணாந்து பார்த்தான் முதலாளி அவன் நினைக்கிறான் ஆஹா முதலாளி சுகம் நமக்கு இல்லையே நான் அவன் தருவிட போட்டு சுக்கிறோமே இந்த ஆனந்தான் நமக்கு இல்லையே நான் என்ன அப்போது ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க தனது சுகம் குறையும் என்றும் தனக்கு மேலே ஒரு சுகம் இருக்குன்னு ஆசைப்படறாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் எந்த எண்ணத்தில் இருந்து கொண்டு ரெண்டு பேரு துக்கப்படுறாங்க அப்போ ஒரு ஒரு பேரும் பெருத்து பெருத்து நினைக்கிறாங்க அப்போ எதுக்கு சொல்லதுன்னா ஒவ்வொரு இவர்களும் பெருசே பெரிய ஆனந்தான் சின்ன ஆனந்தம் விரும்புகிறதே இல்லை இது ஒரு திருஷ்டானந்தம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு மனித ஆனந்தம் அதான் பார்ட்டே இருக்கு அதில் எல்லா ஆனந்தங்களை விட பெரிய ஆனந்தம் ஆத்மானந்தம் சொல்லப்பட்டிருக்கு பதினோரு விஷயானந்தம் சொல்லப்பட்டிருக்கு ரோடே பனுமமாஜான கரும தேவர்கள் பகர் முக்கிய அறிந்திர நாசான் கணவார் பிரஜாபதியன் விராட்டு பொன் கர்ப்ப பிரமனன் தோர்கள் பினவானந்தங்கள் நுரையம் பிரளைய வெள்ளக்கடல் பிரமானந்தம் அதை பாய் எழுதியிருக்கு படிச்சு பார்த்துக்கோங்க ஆகவே மருடன் மருட தேவனன் மகந்தர்வன் இப்படி வரிசையாக பதினோரு தேவன் பிரம்ம வரைக்கும் போகுது இது பதினோரு வரை விஷயானந்தங்கள் தான் பதினோரு விஷயானந்தங்களும் பிள்ளை வெள்ளக்கள் பிரம்மானந்தத்தில் ஞானிகளுடைய பேரானந்தத்தில் என்று சொல்லக்கூடிய சமுதிரத்தை ஒரு நுறையான் என்று சொல்ல ஆல்மா போச்சான் ஜீவ்ஸ்வாவ என்ன பெற்றதின் உறுப்ப முறை பெறாத விரும்புகிறீர்கள் எது கிடைக்கல பெருசா நினைக்கிறது ஒரு உத்தியோகம் படிச்சு போட்டான் வேலை இல்லை தெரியானா ஒரு ரெண்டாயிரம் வாரம் சம்பாரி சின்ன உத்தியோகம் போறோம்னு நினைக்கிறான் கிடைச்சி போச்சா இது போதுமா பத்தாயிரமா சம்பளம் வாங்கினா எப்படி இருக்கும் அஞ்ச வேலை கிடைக்கல இதுக்கப்புறம் அது கிடச்சேன்னா அடையாளம் ஐம்பதாயிரம் வாங்குறேன் சம்பளம் நான் கொஞ்சம் வாங்குறேன்னு என்ன வருது அதனால் எது பெருசுன்னு வருதோ கிடச்சி போச்சுன்னா சின்னதாக போகுது இதுதான் ஜீவரு சுபாவம் அதனால் பதினோரு வகை விசயானந்தங்களும் ஒன்று கொன்று பெருத்தி பெருசின்னு சொல்லி தான் எங்கேயா கருமங்கள்லாம் செஞ்சு அதை அடையிறது இவ்வளவு அடைந்தும் கூட ஒரு ஞானி அடையக்கூடிய பேராளந்தத்துக்கு ஈடாகாதுன்னு சொல்லலாம் அப்போ என்ன செய்யணும் அதை அடையிறதுக்கு ஒரே ஒரு வழி சொல்லியிருக்கு இதுதான் வழி நல்லெண்ண மூச்சுவுக்கு நவீனவி ஆண்மையானம் அல்லது பவுபந்தத்தை அகற்றி ஆனந்தம் முத்தி செல்ல ஓர் நெறியம் இல்லை நித்யான வசதிவேகம் யுக பர அமுத்திரார்த்த பரபோக விராகம் சமரச சம்பத்தி மூச்சத்துவம் சாதனங்கள் சம்பார்கள் வரவே வராது அதனால் இல்லை செப்பினம் உண்மையாக நான் சத்தியமாக சொல்கிறேன் என்ற பொய் வார்த்தை குருவுக்கு தேவையில்லை லௌகீக குருமார்களுக்கு தேவைதான் கொஞ்சம் அது இது கொஞ்சம் சொன்னாதான தச்சனை அதிகமாக கொடுப்பான் சம்பளம் கொடுக்குறான் இல்லை பொய் பிள்ளுங்க சொன்னால் தான் நம்புகிறான் அந்தவரைக்கும் லாபம்னு பணம் இவருக்கு பணத்தின் மூலமாக சுகங்கிற நிச்சயமே இல்லை ஏன்னா உண்மை சுகம் ஆத்மா ஆத்ம சுகத்தை அடைந்த குருமா இருக்கு கொடுத்தாக என்ன ஆக சரி பிராரத்த அனுசாரமாக சாகர வரைக்கும் சரீர சம்ரச்சனை உண்டு அப்படி இருக்கும்போது ஈவன் என்ன கொடுக்குறதுன்னா நாம் என்ன வாங்குறது அதனால் எதிர்பார்ப்பு இல்லை அப்படி கொடுக்குறாங்கன்னா சேர்த்து ஆகிறது வகர்த்தியாவும் விட்டு போகணுதான் அந்த நிச்சயம் ஞானம் ஞானத்தில் உள்ள உண்டு இதில் வகித்து உள்ளவர்கள் கிடையவே கிடையாது கொடுத்த வாங்குவோம் கேட்டு வாங்குவோம் பத்திரியன்னு வாங்குவோம் சண்டையும் போடுவோம் அவங்க லட்சணம் தான் உண்மையாக சொன்னேன் சத்தியம்ங்கிறார் சேப்பினம் உண்மையாக அல்ல ஆன்மையானம் துக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய ஆத்மனை உண்டு தான் ஆதலால் மைந்தா சிஷியனை அடைதி என் அடைவாயாக அப்படி அடையலன்னு சொன்னால் வேறு வழி இல்லை நாமனு நினைக்கிறோம் இவ்வளோ பெரிய ஆனந்தம் அடைகிறது நமக்கு வழி என்ன இருக்கு இது நம்ம கிடைக்க போகிறது இல்லை ஏதோ என்ன ஆனந்திப்பே திருப்தி அடைவோம்னா திருப்தி வரவே மாட்டேங்குது கிடைக்கல திருப்தி யாருக்காவது வந்திருக்காங்கன்னா அஞ்ஞி யாருக்குமே கிடையாது தத்துவானி ஒருவனே தவிர யாருக்கும் இல்லை மூச்சுக்கள் அபியாசிகள் பழகிறான்னு திருப்தி அபியாசத்தை பழகறாத வழியை அவர்களுக்கும் போடணும் வந்தது கிடையாது கர்மத்தை செய்யணும் கர்ம பலம் கிடைக்கும் படத்துல திருப்தி வரணும் போதும் என்ன வரணும் நான் இப்படி போதும்னு என்ன வந்துட்டால் எப்படியே பழைக்கிறது போதிகிட்டுக்காக பணக்காரனாக இருக்கேன் எதிர்க்கிட்டுக்காரன் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான் எந்த பக்கத்துக்கு கீட்டுக்காரன் ஜமீன்தாராக இருக்கான் என்ன ஏன் பண்ணுறது அப்படி என்ன தலைகேல் இன்னாலே பிரார்த்தப்பட்டு தான் கிடைக்கும்போது வருமா ஒருபோது வரதில்லை அப்போ என்ன செய்யணும் கடமையை செய்யணும் அதுதான் முக்கியம் சாஸ்திரம் சொல்லும் கடமையை செய்யணும் கடமை செய்தால் உனக்குள்ளது நிச்சயமாக கிடைக்கும் வேலைக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க வாரம் போல் வேலை பார்க்குறேன் வேலை பார்த்து முடிஞ்ச பிறகு அவன் கேட்கவே என்ன கூப்பிட்டு கொடுக்குறோம் ஏ சம்பளம் வேலை பார்த்தாச்சு இல்லை ஆ கூப்பிட்டு கொடுத்துட்றான் அதுக்கு மேலே கேட்க தான் கொடுக்குறோம்னா செஞ்ச சம்பளத்தை கூப்பிட்டு கொடுக்குறான் வேலையை செய்யாது கேட்டால் கொடுக்குறதில்ல ஏ அவ்வளோதான் சம்பளம் அப்புறம் என்ன சும்மா அடுத்த வாரம் தான் கொடுக்க போ கடனாக கொடுங்க சரி கடனாக என்ன தரோம் சம்பளம் பிடிச்சிக்குவோம் தெரியுதா அப்படிம்மா செஞ்சதுக்கு நிச்சயம் அது நான் வேணாம்னாலும் வந்துடும் செய்யாமே கேட்டால் கொடுப்பாங்களா அவர் வேலைக்கே சரியாக வர்றதில்லை எனக்கு வார சம்பளம் கொடுன்னா கொடுப்பாங்களா நிச்சய நாள் வரல பிடிக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க அதனால இப்படி இருக்கும்போது என்ன செய்யணும் இதெல்லாம் பழகணும் ஆளுவர் சொல்லுவார் அற்றது பட்டு உற்றுஞ்சு வீடுன்னார் என்னைக்கு ஆசை விட்டையோ அன்னைக்கே உனக்கு முத்தி தாங்குகிறார் திருவள்ளுவர் சொல்றார் ஆறாவயற்கை அவனிப்பின் அன்னிலையை பேரா இயற்கையை திறமுன்னார் நீ என்றைக்கு ஆசை விட்டதோ முழுமையாக அதே சமதியிலே உள்ள கூடிடுவார் இப்போ ஒரு நாள் என்னால் வருமா வராதுதான் இப்போ என்ன செய்யணும் அபியாசம் பண்ணணும் கடமை செய்யணும் கடமை செய்தால் நிச்சயம் பலனும் கிடைக்கும் அது திரும்பி வரணும் அதுதான் ஞானத்துக்கு வழி அப்படி திருப்பி வந்து வந்து பழகணும்னா அந்த மனசு அமலாடி வந்துடுது சோபானை வர வந்ததுனால என்னைய லாபம் ஆனந்தம் தோற்றும் ஆனந்தம் வெளியே கிடையவே கிடையாது ஆத்மாவது ஆனந்தம் அடிவோம் அது தெரியும் இதுதான் ஞான மார்க்கத்தில் உள்ளவர்கள் அபியசிக்க வேண்டியது இதில் வந்த ரெண்டு காலேஜில் அபியாசம் பண்ணும் குடும்பத்தில் எத்தனையோ இருக்கலாம் சன்னியாசிரியர்கள் எத்தனையோ குறையாக இருக்கலாம் சில சன்னியாசி மடங்களை படிச்சிக்கிறாங்க வர செயல்கள் பற்றி கவலைதான் இருக்காங்க வருமானம் வரலையே மடத்தை பண்ணி நடத்துறது அப்படியே கவலைப்படுறாங்க எல்லா வசியும் வாய்ப்பு இருக்குது சில மடாதிபதிகளுக்கு வாரிசும் சரி இல்லைன்னா வாரிசு வேணுமா அதை தேடுறாங்க தேடி தேடி பார்க்குறாங்க எழுதி வைக்கிறாங்க அது மாற்றி தான் உள்ளூர் எழுதி வைக்கிறாங்க எவ்வளோ தொழிலுக்கு பாருங்கள் மடாதிபதிகளுக்கு ஆள் கிடைக்கல வாரிசு வேணுமா அவங்களுக்கு எதுக்கு இல்லை இப்படி அவங்களுக்கு அந்த இது இல்லை மடாதிபதிகளுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் அப்படித்தான் இவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லைன்னா ஆசை தூக்கப்படுறாங்க கெட்ட திருப்பி வர்றதே இல்லை இது அபியாசம் இதுதான் அடிப்படை ஏதோ நமக்கு உள்ளது கிடைக்கிது அது குடும்பத்திலே அப்படி தான் சன்னியத்தில் அப்படி தான் கெடுத்த சந்தோஷப்பட்டுக்கணும் சந்தோஷப்படுறதே இல்லை இந்த அல்பத்திலேயே ஒரு திருப்தி இல்லைன்னு சொன்னாக்கா அப்புறம் மருந்தெல்லாம் திருப்பி தருமா அல்பயம் இதெல்லாம் பழகணும் ஒரு நாள் என்னால் வந்துடுதில்ல ஆசைகளை எவ்வளவு கூட குறைக்கிறோமோ அவ்வளவு நமக்கு லாபம் நஷ்டம் இல்லை யாதனின் யாதனின் நீங்க பராமுகமாகினாலும் மட்டும் நிசத்தில் உள்வழி பார்வையாமை படி விவந்தர பழக்கத்தால் வசத்திருள் மனம் என்று மாத்திரமா இடின் மைந்த கசத்து தேகத்தில் இருக்கணும் ஆனந்த கடல்வடி வா அப்படிங்கிறார் எந்தளவுக்கு விடணும் அந்த சுகம்தான் எந்த அளவுக்கு பிடிக்கிறோமோ அந்தளவுக்கு துக்கம்தான் அப்போ பிடிக்காமல் இருக்கலாமா கடமை நிமித்தமாக பிடிக்கணும் கடமை நிமித்தமாக விடணும் இதை கடமைன்னு வச்சாங்க சுதரமும் வந்து சுதரமும்னு போயிடும் தனக்குரிய க கடமைகளை வர்ணம் ஆசிரமம் சொல்லு இருக்குது பிராமண சத்திர வைசன் சுத்திரன் பிரம்மச்சரியம் கிரகஸ்தன் வானப்பிர சன்னியாசம் ஒவ்வொருத்தரும் கடமைகள் இருக்கு கடமைகளை அவர்கள் செய்து கொண்டு வர வேண்டும் தவறுனால் வருத்தப்படணும் ஐயோ தவறி போயிச்சேடணும் போனால் போட்டோம்னாக்கா உன்னக்கா அந்த மனது சமதிக்கும் தகுப்படுறதுக்கு வருத்தப்பட்டு இனிமேல் செய்யப்படாது ஒரு திடம் பண்ணிக்கிட்டோம்னா மீண்டும் வந்து தவறு அதனால் கடமைகள் செய்யச் செய்ய நிராசை உண்டாகும் நிராசை உண்டாக உண்டாக பொருள் பற்றுக்காது பொருள் பற்று விட விடத்தான் சுருமத்துக்கு போய் மனசு இல்லைன்னா வெளியில் சுற்றிட்டு இருக்கும் இது அடிப்படை பொதுமண்டலமான அப்போ வரும் பொதுமண்டலமான பொன் செய்யும் மருந்து அப்படிப்பட்ட ஒரு பாவனையை எந்த அளவுக்கு நமக்கு இல்லைன்னாலும் அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கு சிறுக சிறுக முயற்சி பண்ணணும் அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் பெரிய பெரிய யாகங்கள் செஞ்சாங்களாம் அந்த யாகங்கள் செஞ்சதுனால எதுக்கு கர்மகானு சொல்லப்பட்ட சொர்க்காதி பதவிகளுக்கு தான் அதனால தான் அந்த ஆடுகள் வெட்டி வெட்டி யாகத்தில் போட்டு போட்டு திணிக்கிட்டே இருந்தாங்களாம் அது ஈஸ்வரன் தான் புத்தாவதாரம் எடுத்தார் புத்தாவதின் மூலமாக தான் ஏ கர்மகாண்டம் செய்யக்கூடிய அந்த நம்பிக்கையெல்லாம் போயிருச்சு மக்களுக்கு ராஜாக்களுக்கு அப்புறம் கர்மகாண்டத்தில் இருந்து விடுபட்டார்கள் ஜீவன் சுபாவம் என்னன்னா ஒருத்தவர் காரியம் செஞ்சு அனுகூலம் அடைஞ்சாலும் அதே தான் செய்வாங்க அப்படியே எல்லோரும் ஒன்று செய்வாங்க இந்த கைத்தறிலே பார் அல்லது ஞானம் மகிந்த அடைதி நீ அடைவாயாக சொல்லிவிடுகிறார்ணமேதில்லாம் எடுத்து பிரிவிழா நந்த வந்தமே ஆவதாலே இருநூத்தி ஐம்பத்தி பாட்டு பரமே நான் என்று இந்த பேதமில் ஞானம்தானே தத்துவமாகத்தினால தொம்பது விசாரம் தத்துவ விசாரம் அதிபதி விசாரம் செய்யும்போது அந்த பிரமே நான் நானே ப்ரமம் என்று வரும் அப்படிப்பட்ட பிரமே நான் என்று இந்த பேதமில் அதாவது திருச்ச பதார்த்தங்கள் சத்தியம் என்றும் திருக்கு ச சத்தியம் சத்தியமும் இருக்கோ இல்லைன்னு தெரியாம திருச்சிய பதார்த்தம் மித்த என்றும் தெருக்கு சத்தியம் என்றும் கருதணும் பேதம் இல்லாமல் போச்சு ஞானம் தான் அத்தகைய ஞானமானது பரவிய மோட்சத்திற்கு பரம காரணம் அதுதான் அப்படிப்பட்ட மோட்சத்திற்கு அவள் பரமகாரணம் சொல்லப்பட்டது ஏது எண்ணில் எப்படி என்று சொன்னால் பிரம்மமே அறிந்த ஞானி பிரமத்த பிரமே தான் வேதங்கள் இந்த துவேத பாவனையெல்லாம் நீக்கி பிரிவில் பிரிவில் ஆனந்த அந்த பிரமே ஆவதாலே பிரிவில் ஆனந்தம் அந்த ஆனந்தம் பிரிவே கிடையாது ஒரே ஏக ஆனந்தம் எப்போது ஆனந்தம் தான் அதன பிரிவு இருக்காதா அப்படின்னு சொன்னால் சம்ஸ்காரிலும் இருக்காது எப்போதும் நான் ஆனந்த உடையவன் தினம் துக்கம் திருது கூட கிடையாது என்ற ஒரு உறுதி நிச்சயம் இருக்கணும் இப்போ நமக்கு நான் பேர நிச்சயம் இருக்கு நான் ஆணுங்கிற நிச்சயம் இருக்குது அதில் சந்தேகம் இல்லை அதே பெண்களுக்கு பெண்ணுங்கிற நிச்சயம் இருக்குது அவங்க பேருங்க அப்படி ஞாபகம் இருக்கு அது நமக்கு எப்படி வந்தது சின்ன வயசுலேருந்தே பேர் சொல்லி சொல்லி சொல்லி சமஸ்காரம் ஆயிடுச்சு அந்த பேர் யார் நாமளும் வச்ச பேர் பெரியவங்க வச்ச பேர் அவன் கூப்பிட்டு கூப்பிட்டு நாமும் சொல்லி சொல்லி அப்படியே சம்ஸ்காரம் ஆகிடுச்சு அது நாம் நினைக்கிறதே இல்லை உடனே அவன் பேரெண்ண உடனே சொல்லி போகிறான் என்னப்பா பேர் என்ன பேரா இது மறந்து இருக்குது எங்கள் அப்பா கேட்டு வரணுமா அப்படியே எதாவது சொல்கிறாங்களா ஒரு மாதத்தை கூட சொல்ல மாட்டேன் உடனே சொல்லுவான் பேர் சம்ஸ்கார பலம் ஏதோ திட்டான்னு வச்சுக்கிறோம் அப்படி போகல நான் பிரம்மசுவரபன் சச்சிதானந்த நித்தியம் போலன் அப்படிங்கிற சம்ஸ்காரம் பலமாக இருக்கும்போது விவகாரத்தில் எது வந்தாலும் உடனே அந்த சம்ஸ்காரம் வெளி வரும் நஷ்டம் வந்துருச்சு இது நஷ்டம் எதுக்கு ஆத்மாவுக்கா கிடையாது கிடையாது இது விவகாரத்தில் நஷ்டம் வர்றது விவகாரத்துக்கு நஷ்டம் வழி ஆத்மாவுக்கு கிடையாது அப்புறம் ஒருவர் இழிவாக பேசிட்டார் இழிவு ஆத்மாவுக்கா அவன் பேசினது செயலத்தை பார்த்து பேசியிருக்கான் பேசிட்டு போகிறான் சரி நானா நானும் இல்லை எனதுமில்ல எதனால் பேசினா விவகாரத்தில் குறை கண்டாவே நம்ம இடத்துல இந்து விவகாரத்தில் அது பேசிட்டு அது கேள்விஞானுங்கானே சத்தத்துக்கு விஷயம் அதாவது சுதத்திரத்து விஷயம் வழி ஆத்மாவுக்கு விஷயம் இல்லை இழிவு பேசுகிறது ஒவ்வொரு புகழ்ந்து பேசினாங்க அது கூட ஆத்மா கிடையாது அவர் சுதத்திரிய விஷயம் காதுக்கிட்டே விஷயம் வழி விஷயம் இல்லை ருசி ஆஹா என்ன ருசி என்ன ருசி என்னக்கா ருசி பார்க்குறது நாக்கே ஒழிய ஆத்மா கிடையாது ஆத்மா என்னால் சாட்சியாக இருக்குது ருசிக்கும் சாட்சி ருசி போனக்கும் சாட்சி அப்படிப்பட்ட ஒரு பாவனை வரணும் அது வரும்போது என்ன யோகாது சாபான வரும் கடமை செய்வார்கள் கிட்டத்தட்ட திருப்பி அடைவார்கள் இதுதான் பயன் திருப்தி அழைச்சிங்கன்னா லாபம் அதுதான் சுகம் அப்படி தான் தெரியும் சுகம் வரும் திருப்தி என்னென்ன மன அமைதினு அர்த்தம் அமைதிக்கு பிற வர்றது ஆனந்தம் தான் துக்கம் அமைதி பெற துக்கமாக வரும் அமைதி என் மீதியான துக்கம் இதுதான் ஞான் லட்சணம் அதனால தான் பிரிவிட ஆனந்தம் பிரமே அவனுக்கு சிறிது கூட அந்த ஆனந்தம் வேறுபடுறதில்லை சம்ஸ்காரமாக பேதம் இல்லாமல் இருக்குது விவகாரத்தில் பேதம் வந்து போல் வெளியில் தோட்டம் அவனுக்கு கிடையாது எப்போது நான் ஆனந்த அது அறிவு வடிவன் நான் வியாபக வடிவன் நான் நெத்திய வடிவன் எனக்கு மரணம் கிடையாது பிறந்தது இறந்தது சரீரத்தையோலி ஆத்மா கிடையாது வயது சைரத்தையோலி ஆத்மா கிடையாது இத்தனை வருஷம் ஆச்சு இப்போலாம் உடம்பு தளந்து போச்சு நான் ரொம்ப தளந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை சரீரத்துக்கு வயசு ஆத்மா வயசு கிடையாது ஆத்மா எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கு சது அது பறக்கிறதுல இறக்கிறது இல்லை பிறக்கிறதுல இறக்கிறது இல்லை பறக்கிறதுலே இழைக்கிறதுமில்லை இதெல்லாம் மன சம்மதிக்குமானால் ஆனாலும் விசாரபூசல் தான் இதெல்லாம் உடன்பாடோடு அவிச்சாரபூசல் கிடையாது அவிச்சார்பூசல் என்ன சொல்கிறாங்க வேலை வெட்டி வேதாந்தம் இது யாரையா படிக்கிறதெல்லாம் இது வேலை உள்ளவர்களுக்கு வெட்டி வேதாந்தம் அது வேலை இருக்கிறது தான் படிக்கணும் என்ன வேலை ஒன்று தான் விவகாரத்தை துக்கம் தோற்றம் அப்போ துக்கம் தோற்றும் போது படிப்பான் வேலையெல்லாம் சோம்பேறி ஏற்பான் அவன் படிப்பானா படிக்க மாட்டான் வேலை உள்ளவர்கள் அது வேலையின் காரணமாக துக்கம் ஏற்படும் துக்கம் ஏற்படும் போது துக்க நிவர்த்திக்கு என்னையா பண்ணுறது அப்படின்னு ஆனந்தாசன் வந்தாக்குக்கி வழி சொல்கிறான் அதனால் நம்ம என்ன சொல்லுவேன் வேலையாவது வெட்டி வேதாந்தம் பேசுகிறாங்க அப்படிம்மா வேலை இல்லாததுன்னு வெட்டி வேதாந்தம் தான் வேலை உள்ளவங்க கெட்டி வேதந்தம் தான் இது அது விவேகம் வேணும் ஆகவே இது எல்லாருக்கும் உரியது தான் இருந்தாலும் கூட எல்லோரும் ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட ஏற்றுக்கொள்பவர்களுக்கு தான் பேசிப்போம் அதிகாரிகளுக்கு தான் எங்கே வேதாந்த மொழியே அதிகாரம் இல்லாதவர்களுக்கு கிடையவே கிடையாது எவன் பள்ளிக்கூடத்தில் போய் மாணவனாக சேர்ந்து படிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த வாத்தியாக சொல்கிறது கேட்கணும்னு கட்டாயம் இல்லையா தெருளும் போகிற பையனுக்கு அந்த கட்டாயம் என்ன இருக்குது அப்படி ஒரு கட்டாயம் கிடையாது நூல் ஓட்டவன் தெரி ஓட்டவனுக்கு தாவ ஓட்டவனுக்கு கட்டாயம் இருக்கா ஒன்றுமே கிடையாது எவன் போய் பள்ளிக்கூடத்தில் எந்த வகுப்பில் சேர்ந்துருக்கோ அந்த வகுப்பு வாத்தியம் சொல்லணும்னு கேட்டுதான் அவன் அப்போ கேட்டால் என்ன லாபம் பாஸ் ஆகிறான் அப்புறம் மேல்நிலைக்கு போகிறான் அவங்க தான் உரியது இப்போ ஊர் சுற்றிக்கு தார் சுற்றிக்குன்னா அது கிடைக்குமா இது இப்படி ஏற்க வேண்டியதுதான் கீழே தான் இருப்பான் அதுபோல் பாமர் மக்கள் யதார்த்தம் இது வெட்டி வேதார்த்தம்னு சொல்லி கொண்டிருக்கிற பாமர் மக்கள் இருக்காங்களே அவர்கள் இந்த பயனை அடைய முடியாது இது வெட்டி வேதந்தம் சொல்லக்கூடிய வேலை உள்ளவர்கள் இருக்காங்களே அவர்கள் இந்த பயன் அடைய முடியும் அத்தகைய பயன் அடைவர்கள் தான் பிரிவினானந்த பிரமியை ஆவார்கள் மற்றவர்கள் ஆக பிரம்மே யான ஞானி பின்னரில் சம்சாரத்தை மறிவிட நாதலாலே மாசர முற்றுவானோன் பிரம் நான் பிரமேனான் பிரமேனான்றிமதாய் பிரமந்தன்மை தினமே அறிய வேண்டும் ஐம்பத்தொன்பதா பாட்டு பிரம்மே யான அந்த பிரம்மத்தை எவன் அடைந்தானோ ஞானி பிரம்மஞானின் பேரு மற்ற லிகத்தில் உள்ள லௌகிக ஞானிகள் அவங்க அதெல்லாம் துக்கத்துக்கு ஏது அந்த யானை ஞானியானவன் பின்னர் அதன் பிறகு இச்சம்சாரத்தை மறிவிடான் இத பயன் மீண்டும் பிறவான் மற்றவெல்லாம் பிறக்க வேண்டியது இறக்க வேண்டியது தான் வேறு வழி ஆத்மா பிறக்க இறக்க இல்லைன்னாலும் கூட அந்த கணம் இருக்கு அது பிறக்கும் இறக்கும் அந்த கணக்கு பிரதிநிதித்த ஆபாசபாக இருக்குது அதோடு சேர்ந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும் அந்த கருணம் அலையும் போது ஆபாசமான அலைய எப்படி தண்ணி அலையும் போது தண்ணியில் பிரதிம்பம் இருக்கே சூரிய பிரதிம்பம் அது அலையும் ஆனால் அந்த பிரதிம்பத்துக்கு திம்பஞானம் இருக்கின்றனால் துக்கம் இல்லை அந்த ஜலஞானம் இருந்தால் துக்கம் அதுபோல் அந்த கருணஞ ஞானம் உடையவர்கள் துக்கம் அடைகிறாங்க ஆத்மியான விட துக்கமடைகிறது பிரம்மே ஆன ஞானி பின்னரை சம்சாரத்தை மறுவிடான் காவலாளி அப்படி இருக்கிறதுனாலே மாசுரம் மூச்சு வாங்கணும் மாசு குற்றம் இல்லாத மூச்சு குட்டமுடைய மூச்சுக்கள் பேச்சு இல்லை குட்டமுடிய முடிய மூச்சுக்கள்கள்னால் அங்கே சாந்தேட்டையும் அடிக்காமல் கூட வராது காசமாக கூட இருக்காது எதனால் வீசமாக இருக்காது அப்படின்னு சொன்னால் சிவனம் ஆனாலும் ஆசை வர்றது இல்லை அதான் விஷம்பாக இல்லைன்னு சொல்ல நடக்குதோ அல்லது வேதாண் சாஸ்திரம் படிக்கணும்னு ஆசையோ வந்தால் மூச்சுன்னு பேர் வேதாந்தாஸ்திரங்கள் படிக்கணும் படிக்கிற இடத்துல போய் கேட்கணும் அது எப்போ கேட்கணும் அது கேட்கணும் தினசரி படி படிக்கணும் அப்படின்னு யாருக்கு ஆசை இருக்கோ அது பேர் லௌகிக விஷயங்கள் இருக்குது அதை படிக்கிறாங்கன்னா அது லௌகிக ஆசை இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம மூச்சு ஆக மாட்டேன் புபுட்சு போகிச்சுவர் புபுட்சன்னு பேர் ஞானிச்சி உள்ளவனுக்கு முத்தியோட மூச்சுன்னு பேர் ஞானிச்சோழன் ஜின்யாசன்னு பேர் அதனால் இது அடையாளம் சிவநாதிகளில் பிரிவிடு யாருக்கு எவ்வளுக்கு அவ்வளவு இருக்கு அவளுக்கு அவ்வளவு மூச்சது தீவிரமாக இருக்கும் அர்த்தம் சிவநாதிகளை பற்றி சிந்தனையும் இல்லை அவள் மூச்சுக்கள் ஆக மாட்டார் அதான் குற்றம் அதான் மாசார மூச்சுன்னார் குற்றம் இல்லாத மூச்சுக்களுக்கு தான் சிவநாதியில் பெரிய அப்படி மாசில் மூச்சு ஆனோன் என்ன செய்யணும் அவன் தான் செய்வான் பிரம்மம் நான் பிரமே நான் பிரமே நான் என்று நான் பிரம்மம் இப்படி கோத பிரவாதம் அகம்பிரமம் பிரம்மகம் நான் பிரம்மும் பிரம்மகம் இதனால் அகம் பிரம்மாஷமின்னு சொன்னாக்க பரிச்சிருத்த பிராந்தியம் அவரிச்சிருத்த ஞான உண்டாகிறது பிரம்ம அகமாசுமின்னு சொன்னாக்க பரோட்சத்தை பிராந்திப்ப அவரோச்சியான இது அபியாச பலம் ஒரு நாள் நாளாக வந்துடுறதில்லை அதான் சொல்றார் இங்கே நிந்த பிரகாரம் திரமதாய் திரதாபக்தி நம்பிக்கை இருக்கணும் விஸ்வாசம் இருக்கணும் பிரமந்தன்னை அத்தகைய பிரமத்தை தினமுமே அறிய இது ஒரு நாள் போதாது தினமும் நேரம் நடந்தாலும் நாய பண்ணணும் எங்கே எங்களுக்கு நேரம் இருக்குது நீ சொல்லிவிட்டே போய் எங்கே தொழில் பண்ணால் நல்லா வியாபாரம் பண்ணோம் ஆமாம் உங்களுக்கு என்ன வேலை இருந்தாக்கா அது வாஸ்தவ்தான் தொழில் விட்டு விட்டு யாருனபடி சொல்ல கடமை செய்யணும் சாஸ்திரம் சொல்லுது கடமை செய்யும்போது எந்த தொழில் இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும் இப்போது என்ன உழைத்திருக்காங்க எட்டு மணி நேரம் வேலை 8 மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் தூக்கம் அது வேணும் கம்மிட்டு கொள்கை மூணு தான் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் தான் தோய்வு தொழில் இல்லாமல் இருக்கணும் எட்டு மணி தூங்கணுமா என் மூணாக பிரிச்சுன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தை எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா அப்படி எட்டு மணி நேரம் ஓய்வு இருக்குது அது என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கம்மா அப்போ ம் ஊர் ஊற்றுறது வம்பு வலிக்கு பண்ணுறது இன்னும் செய்கிறாங்க இல்லை அந்த நேரத்தை கொடுங்க அவ்வளோதான் சொல்லுங்கள் ம் எட்டு மணி நேரம் ஓய்வு இருக்குதுல்ல எட்டு மணி தூங்குங்க எல்லாம் கவுள்ள வச்சுக்குவோம் ஜீவனமான அப்புறம் எட்டு மணி என்ன பண்ணுறீங்க ஓடுக்கு நின்று போங்க குழிங்க ஆ அப்புறம் என்ன பண்ணுறீங்க மர்ராஜா பண்ணுறேன் மர்ராஜா பண்ணாலும் பரவாயில்லை ரொம்ப நிறையா வருது அக்கம் பக்கம் சண்டை மே நான் பிறமிய நான் என்றீங்க திறமதா திறமன் தன்னை தினமே அறிய வேண்டும் அப்படி செஞ்சாக்கா இந்த எட்டு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரமாக ஒரு மணி நேரம் அரை மணி நேரமாக செஞ்சால் கூட அபியாசம் பல ஏற்படும் சத்திய ஞானான சந்ததானந்தமாகி நித்திய சுத்தமாகி நிகழ் சொதமாகி பித்திய க பின்னமாகி பிரிவர நிறைந்து நின்ற விவேக் அடாமணியில் பாட்டு இதுவரைக்கும் அந்த பிரம்ம நிச்சயம் பிரம்மா அந்த பஞ்சகோஷம் விசாரம் அந்த பிரத்யேக ஆத்மா பிரம்மம் பிரம்மே தான் அத்தகைய ஞானம் வந்ததினால வரக்கூடிய நன்மைகளை பற்றி எழுநூற்றி ஐம்பத்தாறாவது பாட்டில் சொல்லி முடித்தார் இப்போது அதை சொல்லி இதோடய பாட்டில் முடிக்கிறார் அப்புறம் அடுத்த பாட்டு இருந்து ஜெகத் மித்யாத்துவம் கூறல் பிரபஞ்சத்தில் மித்யாத்துவ நிச்சயம் தான் அத்வைத ஞானத்தினும் முக்கியம் அது சொல்கிற சத்திய ஞானா ஞானானந்த சந்ததானந்தம் ஆகியனர் சத்திய ஞானம் சந்த அனந்த சத்தானந்தம் சந்தானந்தம் அனந்தானந்தம் சத்திய ஞானானந்த சந்ததானந்தமாகி சத்தியம் இருப்பு சத் ஞானம் சித் அனந்தம் ஆனால் அந்தமில்லாது நாசம் இல்லாத சந்ததானந்தம் நிலையான ஆனந்தம் பேரானந்தம் மாறாத ஆனந்தம் ஆனந்தம் அதோட நித்திய சுத்தமாகி அது நான்கு அபாவங்கள் இன்றி இருப்பது நித்தியம்னு சொல்லப்படும் அந்த நித்தியமாகும் சுத்தமாகும் ஜெக ஜீவ வரம் என்னும் முப்பத்தஞ்சு தத்துவங்களின் அசுத்தங்கள் இன்றி இருப்பது சுத்தம்னு சொல்லப்படும் அது முப்பத்தி அஞ்சு தத்துவங்கள் அசுத்தங்கள் கடலப்பாடத்தில் மஞ்சள் புத்தகம் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்துக்கோங்க முப்பத்தஞ்சு தத்துவங்களுக்கும் அசுத்தம் சொல்லப்பட்டது அசுத்தமும் சுத்தமும் சேரும் போது தான் விவகாரம் இல்லாமல் அது நம்ம உடம்பு அசுத்தமான உடம்பு ஒரு ஆத்மா இருக்கிறது சுத்தமான ஆத்மா இருக்குது இது இந்த உடம்பு இருக்கே இது மத்தியான சாலையில் சொன்னால் செருப்புக்குள்ளே ஓடின கூட இல்லை உடம்புக்கு செருப்பாத்துக்கா பார்த்துக்கிறாங்க செத்துக்கமான உடம்பு பார்த்தீங்கன்னா பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அமங்கலமாக போச்சு செருப்பு அமங்கலம் ரொம்ப போட்டு போங்கிறாங்க இது இது பணத்தை வரும்போது போடலாம் இல்லை இங்கே போத்தி மாட்டேங்கிறாங்க நான் நல்லா கதை சொன்னார் அப்படி அவ்வளோ மோசமானது ஆனால் அதில் தான் ஆத்மா இருக்குது காரணம் என்ன ஆத்மா அனாத்மா சம்பந்தத்தே காட்டுது சரீரம் எல்லா சரீரங்களும் ஆத்மாவோடைய நிலையும் அனாத்மா நிலையும் சம்மந்தப்பட்டிருக்கும்போது அவ்வளோ விவகாரமே இல்லைன்னா விவகாரம் கிடையாது தனித்து ஆத்மாவை இருக்கும்போது அது எந்த விவகாரமும் கிடையாது அதிர்ஷ்டான சேதனமாக இருக்குது அது அப்போது சுத்தபிரமணுன்னு போயிடறதுக்கு தனித்து மாயிருந்தாலும் அதுக்கும் செயல் கிடையாது அது ஜடம்னு போயிடாதுக்கு சேதனமும் ஜடம் சேரும் போது விவகாரம் ஆரம்பம் அந்த விவகாரம் தான் எல்லா விவகாரமே ஈரோடு பதினாலு லோ விவகாரம் போகிறேன் அதுதான் அதை தான் சொல்கிறது அது பிரிஞ்சிடுச்சு அந்த ஜட செயற்கை பிரிஞ்சு தானே அமங்கலமாக போகுது அது செயற்கை எது ஆபாசமாக இருந்தால் செயற்கைன்னு போயிரு ஈஸ்வர ஆபாசம் ரெண்டு ஆபாசங்கள் தான் சம்பந்தம்னு போயிரு சம்மந்தம் விட்டு போச்சு அப்புறம் ஜடமாக போகுது சரீரங்கள் வந்து அந்த ஆபாசமாக வெளியே போயிடுது ஜடமாக போச்சு அதனால் என்ன பஞ்சபூதத்துக்கு சமானம் பஞ்சபூதம் அது எப்படி இருக்கு அப்படி பிள்ளை ஜலம்தான் பாசம்ீவாப ரெண்டாபாசம் தான் விவகாரம் தனித்த பிரம்மத்துக்கு தனித்த மாய்க்கு விவகாரம் சம்பந்தம் தான் மாயிலிட்டே நீ மாயிலிட்டே நீருந்திலையே மல்லே பொறிப்பன் இருவாகுவில் என் சொல்லே குனையும் சுடர்வே லவனே அந்த சொல்றார் இல்லே எனும் மாயின் என்ன இல்லே என்னும் மாய இந்த மாயா சம்பந்தம் உலகம் வாழ்க்கையே ஈஸ்வர விவகாரம் ஜீவகாரம் போன மாயா சம்பந்தம் அந்த சம்பந்தமும் இல்லைன்னா அதான் சம்பந்தம் தான் சம்பந்தம் அது இல்லைன்னாக்கா தனித்தனியாக இருந்தால் ஜனம் அது ஜடமே சேதனம் அப்படிதான் ஜல சேதனங்களுக்கு சத்திய ஞான ஆனந்த சந்ததானந்தமாகி நித்திய சுத்தமாகி நிகழ்வு ஸ்வத்த ஸ்வசித்தமாகி விளங்குகின்ற ஸ்வத சித்தம் அப்படின்னா தானே பெறப்பட்டது பிராப்தத்தின் பிராப்பியம் இது ஒன்று ஒன்று உண்டானதல்ல ஸ்வத சதான்னா தான் ஸ்வ நடந்தான தான் அது ஸ்வாங்கிறது தான் ஸ்வதான்னு தமிழில் வந்திருக்கு ஸ்வசித்தம் தானே இயல்பாகி அடையப்பட்டதாக பிராப்தத்தின் பிராப்தியம் அனைந்த நடைபெண் பெரும் ஆகி பித்தியக் அபிணமாகி உள்ளதாயும் அதோட அந்த வெளியிலேயும் பின்னமிட்டு இருக்கிறது கடகாசம் கடத்துக்கு உள்ளே ஆகாசம் வெளியே ஆகாசன்னு பிரித்த போல் தோற்றினாலும் கூட விசாரணை திருஷ்டிக்கு அந்த கடை ஓட்டுக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கிறதுனால அது கடத்துக்குள்ளே இருக்கிற அது அபிண்ணமாக பிரிவினை இல்லாமல் ஆகாயம் இரண்டு ஆகாயம் என்று சொல்லப்படும் அதனால் பிரத்தியக் கபின்னமாகி பிரத்யேக் கபின்ன பரமாத்மா என்று சொல்லுவார்கள் பிரிவு அற நிறைந்து நின்ற பிரி பிரிக்க முடியாது பிரமத்தையே பிரிக்கிறதே முடியாது ஒரு காலம் பிரிக்க முடியாது ஆகாயத்தையே பிரிக்க முடியல இது ஜடாகாசம் இப்போ சாதனாகாசம் எப்படி பிரிக்கிறது பிரிக்கவே முடியாது நிறைந்து நின்ற அது பூர்ணமாக இருக்கின்ற ஒத்து ஏது எந்த வசுவோ அதுவே அப்படிப்பட்ட வசுதான் மயந்த சிஷனே வரமான ப்ரமமாகும் மேன்மை பொருந்திய ப்ரவமாகும் மேலுக்கு மேல் என்று சொல்லக்கூடிய பமமாகும் எவ்வளவுதான் விசாரம் பண்ணி பார்த்தாலும் அது விசாரம் செய்யக்கூடிய வசதி எது அது ஆத்மா விசாரம் செய்யப்பட்ட வசதி எது அது மாயை மாயா காரியங்கள் எல்லாம் இதுவரைக்கும் அந்த பிரம்மத்தின் லட்சணம் அந்த பிரம்மபாவனையினால் வரக்கூடிய பயன்களை சொல்லி பிடித்தார் இன்னும் ஜனநாதன் பொருட்டு நித்யாதிநிச்சியம் இங்க வரைக்கும் பஞ்சபோத விசாரம் தான் விசாரம் பேர் பஞ்சபோத விசாரத்தினால் எஞ்சி இருக்கிறது ஆத்மா என்றும் அந்த ஆத்மா பிரம்மத்துக்கு அன்னியும் இல்லை என்று முடித்தார் இனி மித்தியார்த்த நிச்சயம் ஜெகத் மித்தியார்த்துக்குன்னா ஈஸ்வருடைய தரீரமாகிய அந்த தோழ பிர பிரபஞ்சம் இருக்குது அதிமித்தியன்னு சொல்லு சொல்லுது இது தற்பது விசார விசாரம்ன்ற பேர் தத்பது விசாரம் என்ன விராட் எண்ணிக்கை இருக்கும் அபிதான்னு சொல்லக்கூடிய ஈஸ்வனுக்கு மூணு சதவீதங்கள் அந்த மூணு சதவீதங்களில் மூணு அவஸ்தைகள் சிடுதி சம்மன் அனுகிரகம் மூணு அவஸ்தைகள் மூன்று அபிமானிகள் வைஸ்வானரன் சூத்ராத்மா அந்தரியாவின்னு சொல்லக்கூடிய மூன்று அபிமானிகள் இதுக்கு அரித அலமார்கள் இப்போ இந்த மூன்றையும் நிச்சாரத்தினால் நீக்கிட்ட நித்தியத்தை நிச்சயம் பண்ணிட்டோம்னா எஞ்சியர்களே பிரமன்தான் அந்த பிரம்மந்தான் ஏற்கனவே நான் சித்தமாக இருக்கேன் பிரத்யேக அம்மனை பரமாத்மான் அது முடிவாக முடிவு செய்யப்படுது அதனால தான் இனி தற்போ சொல்லப்படும் அதில் முதல்ல பிரபஞ்சத்தை வித்திய நிச்சயம் பண்ணணும் இங்கேயும் அந்த பாசமானாவது கருத்தை பயன்படுத்தணும் அங்கே அந்த பிரதிபிம்பத்தை மித்தையை நினைத்து பிரதிபத தன்மைகளை அதிஷ்டானத்தோடு சேர்க்கிறோமோ அதே போல் இங்கே இது ஈஸ்வர சைரங்களை எல்லாம் மித்தியை நினைச்சி அதை பிரதிபித்திருக்கின்ற மித்தியை பிரதிபதி இருக்கின்ற அது ஈஸ்வர ஆபாசம் இருக்குது ஆபாச பாக மித்தியன்றும் ஆபாச பாகத்தில் உள்ள தன்மைகள் இயல்புகள் அது என்ன இருக்குது சச்சித் ஆனந்தம் இயல்பு உள்ளதுக்கு அது வாஸ்தவம் என்றும் அந்த வாஸ்தவத்தை அபே ஐஷ்டானமாக பிரமத்தோடு அபயப்படுத்தணும் அது ஒரு பகுதியை பொய்யென்றும் ஒரு பகுதியை மெய்யென்றும் அபயதப்படுத்துகிறது இது பாத பேர் பாதம் பண்ணால் பொய்யை அர்த்தம் அதனால் முக்கிய சமாதிகாரியம் ஈஸ்வர அரிஷ்டாதிசைன்யம் பிரம் எதுவோ அதுவே இந்த ஜீவ அதிஷ்டானிசீன கூடசனேதான் அது கோடசனே பிரம்மம் பிரமே கோடஸ்தன் அகம்பிரமாஷ்மி பிரம் அகமாஷ்மி அகம்பிரம்மாஷ்மி பரிசிரத்தை பிராந்தி போய் அபரோட்சத்தை ஞானம் உண்டாகிறது அப் அபின் அபிணத்து அபின்ன ஞானம் பரிச்ச பரிச்சின்ன போய் அபின்னத்துவம் உண்டாகிறது பரவச்சத்தை பரவச்சத்தை பிராந்தி இருக்குது அது போய் அபரோச்சத்து ஞானம் உண்டாகிறது பிரம்ம மகா மசிம்தான் இது ஓத புராதவாதம் குறுக்கிட்டுக்குன்னு சொல்லப்படும் அதுதான் இந்த மாதிரி கொண்டு வர ஒரு கிரமமாக கொண்டு வர சத்தமசி மகா வாக்கிய விசா இப்போது இந்த மித்திய நிச்சயம் செய்யப்படும் சொல்லலாம் பண்ணிய பிரம மீது பரமவத்து விதமாகும் தண்ணினில் வேறாயொன்றும் தானில் அத்தன்மையாலே பின்னமில் பரமார்த்தத்தை பேணின் அறியும் காலே அந்நிய மெனும் அனைத்தும் அணுவும் இல்லாததாமே இந்த பாட்டிலிருந்து அறுபத்தி ஒன்று முதல் நான் இருநூத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் இத்தியாச நிச்சயம் பண்ணிய பிரமே இப்படி விசாரம் பண்ணிய பிறகு அத்தகைய பிரம நிச்சயம் உண்டாகிறது அது பிரமம் ஏது பரம அத்துவிதம் ஆகும் இதை மேலான அத்யுதம் பெயர் ரெண்டல்ல என்பது தண்ணின ஒன்றும் தான் இலாத்தன்மையாலே ஆத்மாவுக்கு கண்ணியமாக ரெண்டாவது வசது இல்லாத நிச்சயம்தான் உண்டாகுது பரமச்சியத்தினால அதனால் என்ன பின்னம் இல் பரமார்த்தத்தை பேணி பின்னம் இல்லாத பரமாஸ்வரமாக இருக்கமென்று அப்படி திக்கணும் அப்படி விசுவசித்து நன்று அறியுங்கால் அறிய காலத்திலே அந்நியமெனும் அனைத்தும் இப்போது அஞ்ஞான காலத்தில் அதுவேறு இதுவேறு என்று சொல்லிக்கிறங்க அனைத்தும் முழுமையாக அணுவும் இல்லாத ஆகும் சிறிது கூட இல்லாமல் போது சிறிது கூட இல்லாம போதுன்னா துச்சத்தை ரூபா அசத்தல்ல மித்தியா திருப்பசத்து காதல் ஜலம் போல் நிச்சயம் பண்ணாலும் கூட தோற்றம் உண்டு சோபாதி பிராந்தி அப்படி போல் இந்த பிரபஞ்சம்னு நித்தியம் பண் மித்தையை நிச்சயம் பண்ணால் கூட தோற்றம் விறதத்தான் செய்யும் ஆனால் அது தோட்டம் இருக்கிறதுனால பயமாக ச இருக்கிறதில்லை இதுதான் வேதாந்தத்தில் நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அப்போ என்னாச்சு எந்த வசு வெறும் தோற்றமாக நிச்சயிக்கப்படுகிறதோ அந்த வசுவினாலே நமக்கு பயமாக ஆசை உண்டாகிறது உண்டாகிறதுக்கு நியாயம் இல்லை காரணத்திலும் பொழுதீர் பாம்பு ஞாபகப்படுத்திக்கணும் அப்படி ரெண்டாவது வஸ்து அனு சொன்னால் சத்தியவசுவாக இருக்கணும் பிரம்மம் எப்படியோ அப்படியே அது ஒரு பிரம்மா இருக்கணும் அல்லது இதுக்கு விரோதமான ஒரு வஸ்து இருக்குமேன்னு சொன்னால் அந்த வசுவும் சேனத்தன்மையோட தான் இருக்கணும் சேனத்தன்மையோட ஜடத்தன்மையாக இருக்குது அந்த ஜடத்தன்மை இது விரோதமானதாக இருந்தாலும் கூட அது ஜடமான தான் செயல்படறதில்லை அப்புறம் ரெண்டு வஸ்து ஆகிறதில்ல இப்போ ரெண்டு மனுஷன் இருக்கான் ரெண்டு மனுஷனும் சமானமாக இருக்கனால விவகாரம் பண்ணிடறான் சாதகாதகமாக விவகாரம் பண்ணிடறான் ஒரு மனிதன் இருக்கான் அந்த மனிதனுடைய பொம்மை இருக்குது அல்லது ஃபோட்டோ இருக்குது அதிகமாக இருந்தாலும் விவகாரம் பண்ணுமா அப்போ ரெண்டு வருஷம் ஆகுமா அது ஒரே அது தோற்றா மாத்திரம் நிச்சயம் பண்ணி அந்த ஜீவனானவன் நான் தான் இருக்கிறவனுடைய என்னைப்போல பொம்மை இருந்தாலும் கூட அது மனுஷன் மனுஷன் வெறும் தோற்றம் அல்லது அவனே நடிச்சிருக்கான்னு சினிமாவில் வச்சுக்கோங்க அவன் ஆடிட்டு இருந்தாலும் கூட இவன் உட்காந்து பார்க்கலாம் முடியும் போய் ஆடுறதில்லை அப்போ ஆடும்போது அதை ஆட்டம் போடும்போது பாடும் இவன் தனியாக இருந்து நான் இப்படியெல்லாம் நடித்தேன் செய்தேன் வந்து நான் நினைக்கலாம் முடியே நான் தான் அங்கேருந்து சொல்ல முடியும் அப்படி சொல்லக்கூடிய நிலை இருக்குமே ஆனால் சத்தியம்னு சொல்லலாம் அது பொய்ப்பொருள் இப்படி பல திஷ்டாந்தங்கள் மூலமாக விசாரம் செய்யும்போது தான் அந்த நமர பிரபஞ்சம் மித்திய நிச்சயிக்கப்படும் இல்லை நிச்சயப்பட மாட்டாங்க அது எப்போ மித்தியாவது நிச்சயம் வருதோ பயமாசாக போயிடும் பயமாசையை போகிறதுனால ஆத்மா பரிச்சின்ன புத்தி போயும் போயிடும் அபரிச்சின்ன நிச்சயம் உண்டாகும் பரோட்சத்தை பிராந்தி போய் அபரோச்சத்தை ஞானம் உண்டாகும் அப்போ என்ன ஆச்சு அந்த மனமானது அகண்டபாவனையாக இருக்கும் அகண்டாக ஆறுத்தவனை பலகமில்லை பஞ்சகோப்சாரம் பண்ணி கூட செஞ்சான் வரலாம் வழிய பிரம்மாச்சாரம் பண்ணி மாய மாயுன்னு தள்ளிவிட்டு அது பிரம்மம் என்று அகண்டபார வர்றதே இல்லை அதெல்லாம் மிகவும் நுண்மை புந்தியால் எழுதி வைந்தால் அது அது சூட்சமாக தெரிஞ்சுக்கணும் ஆனாலும் நான் விட அது வராமல் போகறதும் இல்லை அப்பியாசம் பலம் இருக்கணும் தானாக வரதான் செய்யும் அடிமேல் ரெடி போட்டு அம்மியும் மஞ்சா பறக்கவும்பாங்க அடிப்போல் இந்த மலையானது பக்குவம் பண்ண அது அகனத்துக்கு சம்ம சம்மதிக்கும் அப்படி சம்மதிக்கலைன்னு சொன்னாக்கா தீவிர முயற்சி பண்ணாக்கா அவள் ஒத்துக்கும் அப்படி ஒத்துக்கிற சுபாகம் இருக்கிறதுனால தான் ஞானியும் இருக்காங்க இல்லைன்னு ஞானியும் இருக்க முடியுமா அதனால தான் பரமார்த்தணி நன்று அறியும் காலே சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் அனைத்தும் அணுமில்லாத அணு கூட கிடையாது சினிமா திரையில காட்சிகள் வருகின்றன ஒரு அணு பிரமாணமா சத்தியம் சொல்ல முடியுமா சொல்லுங்க அப்படி இருக்குமே ஆனால் ஒரு நெருப்பு ஒத்தி அதிகமாக இருக்கா இருக்குது அதில் கொஞ்சம் நெருப்பாவது இருக்கணும் அது கொஞ்சம் நெருப்பு இருந்தால் கூட ஓட்டாக போயிருமே இல்லை தேர போகலையே ஆ சொப்பனம் சொப்பனத்தில் எல்லாமே கொஞ்சம் வெயில் சொல்ல முடியும் அப்படி சொன்னதாக இருந்தால் இவனுக்கு கால் நொண்டியாச்சு அல்லது கை நொண்டியாச்சு சொப்பனத்தில் கலாக்காரம் ஜாக்கிரதாது நொண்டி கொஞ்சமாவது இருக்கணும் இல்லை கொஞ்சம் கூட